प्रपन्न कृष्णाय श्री ம் பிரபாரிஜாத்தய भाषसे நமஸ்ரீபகவாச்சோச்சியோச்சம் பிராவாச்சேசூனூச்ச நான் சோசந்தி பண்டிதாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை சிஷியனாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு விட்டார் இந்த பதினொன்றாவது ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்திலருந்து உபதேசத்தை தொடங்குகிறார் இதுதான் பகவத்கீதையினுடைய சாஸ்திர ஆரம்பம் உபக்கிரமஸ்லோகம்னு சொல்லுவோம் இதுதான் தொடக்க உரை கடைசியில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தாறாவது ஸ்லோகத்தில் தான் பகவான் முடிவுரை செய்வார் அதுக்கு பேர் உபசம்ஹார ஸ்லோகம்னு பேர் சாஸ்திரத்தோட ஆரம்பமும் முடிவும் ஒரே கருத்தை சொல்கிறதாக இருக்க வேண்டுமென்று சாஸ்திரங்களிலே ஒரு வியவஸ்தை ஒழுங்கு பண்ணியிருக்கார் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் ரெண்டாவது அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தாறாவது ஸ்லோகமும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக சொல்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் கவலப்படக்கூடாது கவலைப்படாமல் இருக்கிறதுக்கான ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறது தான் சாரம் இதை நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா துவம் அசோச்சியான் அன்வசோச்சகா அசி நீ வந்து யாரை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லையோ அவர்களை குறித்து கவலைப்படுகிறாய் பீஷ்மரையும் துரோணரையும் குறித்து அர்ஜுனன் கவலைப்படுறான் ஆதிசங்கரர் சொல்கிறார் பீஷ்மரும் துரோணரும் நல்ல ஒழுக்கமுடையவர்கள் ஆத்மதிஷ்டியில் நித்தியமானவர்கள் அவர்கள் குறித்து நீ எனக்கு கவலைப்படுற அப்படிங்கிறதாக அர்த்தம் பண்ணியிருக்கார் ஆ கவலைப்பட வேண்டாத விஷயத்தை நீ பேசினதெல்லாம் ஞானி மாதிரி பேசியிருக்கே தவிர அக்ஞானி மாதிரி நடந்துக்கிறேங்கிறார் ஞானி பேசினான்னா கவலைப்பட மாட்டான் ஒரு விஷயத்தை கருத்தை எடுத்து சொல்கிற போது கவலைப்பட்டுன்றான் சொல்ல மாட்டான் அவன் சொல்ல வேண்டியதை மகிழ்ச்சியோ வருத்தமோ இல்லாமல் ஒரு நடுநிலையோடு எடுத்து சொல்லுவான் ஒரு விஷயத்தை நீ அக்ஞானி மாதிரி நடந்துக்கிற ஞானி மாதிரி பேசுகிறியே அப்படிங்கிறார் பகவான் அதுக்கு அடுத்த வரியில சொல்கிறார் கதாசூன் அகதாசூம் சோசந்தி பண்டிதாக பண்டிதா கதாசூன் அகதாசூம்ஸ் ந அனுசோச்சந்தி பண்டிதாகனா அறிவாளிகள் சங்கராச்சாரியர் சொல்கிறார் பண்டா அஸ் அஸ்திதி பண்டித அதனுடைய பன்மை பண்டிதான்னு சொன்னால் ஆத்மஜானம்னு அர்த்தம் ஆத்மாபத்தின ஞானம் யாருக்கு இருக்கோ அவன் வந்து இறந்தவர்களை குறித்தோ அசூன்னா பிராணன் கத அசூனுனா பிராணன் போனவன் அகத அசூன்னு பிராணன் போகாதவன் இவர்களை ரெண்டு பேரை குறிச்சும் கவலைப்பட மாட்டான் பண்டிதர்கள் கவலைப்பட மாட்டார்கள் நீ என்ன பண்ணுற பண்டிதம் மாதிரி பேசுகிற ஆனால் அபண்டிதன் அஜானி மாதிரி நடந்துக்கிற அது எப்படி இருக்குன்னா கவலைப்பட வேண்டாத விஷயத்தை குறித்து கவலைப்படுறியே இதை வச்சு சொல்லணும் இப்போ நம்ம ரெண்டாவது லைனை முதல்ல எடுத்துக்கணும் அறிவாளிகள் பண்டிதர்களெல்லாம் ஆத்மக்ஞானிகள் எல்லாம் நடந்ததை குறிச்சோ நடக்க போகிறத குறிச்சோ இதுலேருந்து நம்ம நிறைய அர்த்தம் எடுத்துக்கிறோம் இங்கே உயிர் போனவனை குறிச்சோ உயிர் போகாதவனை குறிச்சோன்னு சொல்லியிருக்கு இருக்கிறவனை குறிச்சோ இல்லாதவனை குறிச்சோன்னு சொல்லியிருக்கு நம்ம நிறைய விஷயத்தை இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் நடந்த விஷயத்த குறிச்சோ நடந்துட்டு இருக்கிற விஷயத்த குறித்தோ நடக்க போகிற விஷயத்த குறிச்சோ அவன் கவலைப்பட மாட்டான் காரியம் பண்ணுவான் பொறுப்பாக இருப்பான் ஆனால் அதே சமயம் அதை குறித்து ஒரி பண்ணுறது கவலைப்படுறதுங்கிறது கிடையாது இப்போ பகவத்கீதையோட உபதேசம் முதல்ல எடுத்த உடனே அறிவாளி கவலைப்பட மாட்டான் திருவள்ளுவர் அழகா சொன்னார் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும்னர் புத்திசாலி எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் அதை யோசித்து பார்த்து அதை இல்லாமல் பண்ணிவிடுவான் அப்படின்னு அந்த திருக்குறளுக்கு பொருள் இடுக்கன் அழியாமைங்கிற அதிகாரத்தில் வருகிறது பகவான் முதல்ல என்ன பண்ணுறாருனா முதல்ல கவலையை போக்கணும் அர்ஜுனனுக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை துக்கம் கவலை நாம் இதுலேருந்து நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு துக்கம் இருந்தால் அந்த துக்கத்தை போக்கிறதுக்கு முதல்ல என்ன வழின்னு பார்க்கணும் பகவான் அதை அழகாக பண்ண போகிறார் அர்ஜுனாக ஏன் கவலைப்படுற புத்திசாலி கவலைப்பட மாட்டானே நீ புத்திசாலி மாதிரி பேசின்ட்டு புத்தில்லாத மாதிரி கவலைப்படுறியே அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னன்னா கவலைக்கு காரணம் ஆத்ம அஜானம்னு புரியறது ஆகா ஆத்ம அஜானம்தான் துக்கத்துக்கு காரணம் அப்போ ஆத்ம ஜியானம் இருந்தால் துக்கம் போயிடுங்கிறது இந்த ஸ்லோகம் ஆத்ம ஜியானம் இருந்தால் தான் துக்கம் போகும் ஆத்ம அஞ்ஞானத்தினால்தான் துக்கம்னு நமக்கு புரிய வைக்கிறது இதுக்கு பிறகு பகவான் என்ன பண்ணுவார்னால் வர்ற ஸ்லோகத்துல எல்லாம் கொடுப்பார் அப்போ கவலை போகணும்னா ஆத்ம ஜியானம் ஆனோம் அப்போ தெரிஞ்சுக்கணும்